ஜெபமாலி மாதாவின் வணக்க மாதம் ஆசிரியர் சுவாமி ஜே மா சேஸ் சபை இரண்டாயிரத்தி மிஷன் அச்சகம் புதுச்சேரி ஆறு பூஜ்ஜியம் இம்ப்ரிமாச்சூர் ஏ ஆனந்தராயர் ஆர்ச் பிஷப் பாண்டிச்சேரி அண்ட் கூடலூர் Illustrations from the Gospel in 150 line. Publication, Rosary Foundation Publications, Pondicherry, 605001, 1991. Printed at Mission Press, 196, Kadital Street, Pondicherry, 605001. Email missionpress at satyam.net.in. ஃபோன் நம்பர் ஜீரோ ஃபோர் ஒன் த்ரீ டூ டபுள் த்ரீ ஃபோர் த்ரீ சிக்ஸ் ஜீரோ பேராயர் இல்லம் தூத்துக்குடி ஏழு எட்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஏழு முகவுரை பொற்கூடத்திற்கும் உண்டோ என்பது ஒரு பழமொழி இதை பல புத்தகங்களை திறம்பட எழுதியும் பல பத்திரிகைகளை பல்லாண்டு சுவை தரும் இனிய கட்டுரைகளால் அலங்கரித்து வரும் சங்கிக்கத்தக்க ஜே எம் ஞானாதிக்கம் சுவாமிகளுடைய புத்தகத்திற்கு முகவுரை ஒன்று அவசியமோ என கருதுகின்றோம் ஆயினும் ஆசிரியரின் விருப்பத்திற்கிணங்கி இச்சிறு முகவுரையை எழுதலானோம் ஜெவமாலையின் பக்தி உலகமெங்கும் பரம்பி கிறிஸ்துவ ஜீவியத்தை புனிதப்படுத்தி இந்நாளில் ஜெவமாலை பக்தியை நன்கு விளக்கி அஜபபமாலையை எவ்வாறு பெரும் பயனடைய சொல்லக்கூடும் என எடுத்து காட்டியுள்ளார் சுவாமிகள் அஜபமாலையின் போது சொல்லப்படும் விசுவாச பிரமாணம் ஆண்டவர் கற்பித்த ஜபம் மங்கள வார்த்தை ஜபம் முதலியவற்றிற்கு வெகு நேர்த்தியாக பொருள் கூறியுள்ளார் மேலும் பதினைந்து தேவ ரகசியங்களை எவரும் எளிதில் அறிந்து தியானிக்கும் வகையில் வியாக்கியானமும் கொடுத்துள்ளார் நல் வாசகத்திற்கும் தியான பிரசங்கத்திற்கும் நல் வாசகத்திற்கும் தியான பிரசங்கத்திற்கும் பெரிதும் உதவும்படி எழுதப்பட்டுள்ள இப்புத்தகத்தை துறவரத்தோரும் இல்லறத்தோரும் சிறியோரும் சகலரும் வாசிக்க வேண்டும் என்பதே எமது ஆவல் தெல்லிய நடையில் எவருடைய மனதையும் கொள்ளை பாவனையில் சிறந்த விதமாய் தீட்டப்பட்டுள்ள இப்புத்தகம் தமிழ்நாட்டு உலகினருக்கு இணையற்ற துணைவனாகவும் மங்கா ஒளிவிட்டு துளங்கும் கலங்கரை விளக்கமாகவும் இருக்கும் என்பது எமது துணிவு இந்நூலையும் இந்நூலை உலகிற்கு ஆக்கி தந்த சங்கிக்கத்தக்க ஞானாதிக்கம் சுவாமிகளையும் இதனை வாசிக்கும் சகலரையும் அன்புடனும் மனப்பூர்வமாயும் ஆசிர்வதிக்கின்றோம் தாமஸ் பெர்னாண்டோ தூத்துக்குடி மேச்சாணியார் ஜெபமாலை மாதாவின் வடக்க மாதம் முந்தைய தினம் ஜெபமாலை சொல்வதின் ஆண்டுகளாக ஜெபமாலை சொல்வதால் உண்டென்று எல்லா பக்திமானும் போற்றி போயிருக்கின்றனர் உலகிற்கும் திருச்சபைக்கும் குடும்பங்களுக்கும் தனிப்பட்ட ஆள்களுக்கும் ஜபமாலை சொல்வதனால் வந்த லாபம் கொஞ்சமல்ல ஜெபமாலை மாதாவே அர்ச்சிஷ்ட முத்தி பெயறு பெற்ற ஆலன் ரோச்சுக்கும் அளித்த வாக்கு தத்தங்கள் எவ்வளவு பெரியவை ஒன்று யார் யார் ஜெபமாலை சொல்லி என்னை பிரமாணிக்கமாய் சேவிப்பார்களோ அவர்கள் அரிய வரப்பிரசாதங்களையும் கொடைகளையும் பெற்றுக்கொள்ளுவார்கள் இரண்டு பக்தியாய் ஜெபமாலை சொல்லி வரும் யாவருக்கும் நான் நிச்சயமான அடைக்கலமாயிருந்து மகா அரும்பெரும் வரப்பிரசாதங்களை அளிப்பேன் மூன்று ஜெபமாலை நரகத்திற்கு விரோதமான வல்லமை உள்ள ஆயுதம் அது துர்நாட்டங்களை அழித்து பாவத்து விடுவிக்கும் தப்பறையான கொள்கைகளை ஓட்டும் ஜெபமாலை புண்ணியங்களும் நற்செயல்களும் செழித்தோங்க செய்யும் ஆத்துமங்களுக்கு தாராளமான தேவ இறக்கத்தை கொண்டு வரும் உள்ளங்களில் இருந்து நாட்டும் அழியாத மோட்ச நன்மைகள் மேல் ஆசையை ஊட்டும் இவ்வழியாக ஆத்துமங்கள் தங்களை அர்ச்சித்துக் கொள்ள மாட்டார்களா ஐந்து ஜபமாலை வழியாக என் மேல் நம்பிக்கை நாசமாக மாட்டார்கள் ஆறு தேவரகசியங்களின் மேல் பார்வையை செலுத்தி பக்தியாய் என் ஜெபமாலையை ஜெபிப்பவர்கள் தீமையால் சூழப்பட மாட்டார்கள் துர்மரணத்திற்கு ஆளாக மாட்டார்கள் பாவிகள் மனந்திரும்புவார்கள் நீதிமான்கள் வரப்பிரசாதத்தில் வளர்வார்கள் நித்திய ஜீவியத்திற்கு தகுதி உள்ளவர்களாவார்கள் ஏழு ஜெபமாலை மேல் மெய்யான பக்தி உள்ளவர்கள் திருச்சபையின் தேவதவி அனுமானங்களை பெறாமல் சாகார்கள் எட்டு பிரமாணிக்கமாய் ஜெபமாலை செய்து வருகிறவர்களுக்கு ஜீவியத்திலும் மரண நேரத்திலும் இறைவனுடைய பிரகாசமும் பூரண வரப்பிரசாதமும் கிடைக்கும் சாகும் சமயத்தில் மோட்சத்தில் இருக்கும் அர்ச்சி சிஸ்டவர்களுடைய பேருபலன்களில் பங்கு அடைவார்கள் ஒன்பது ஜெபமாலை சொல்வதில் பிரமாணிக்கமுள்ளவர்களுடைய ஆத்துமங்கள் உத்தரிக்கிற வெகு சீக்கிரம் விடுதலை அடைவார்கள் பத்து ஜெவமாலையின் உண்மையான மக்கள் மோட்சத்தில் பெரும் மகிமை முடிசூட்டப்படுவார்கள் பதினொன்று ஜெபமாலை வழியாக கேட்டதை எல்லாம் பெற்றுக்கொள்வார்கள் 12. ஜெபமாலை பக்தியை பரப்புகிறவர்கள் அவர்களுடைய எல்லா அவசரங்களிலும் இருந்து உதவி பெறுவார்கள் சபையில் சேர்ந்தவர்கள் யாவருக்கும் அவர்களுடைய ஜீவியத்திலும் மரணத்திலும் மோட்சவாசிகள் யாவரும் மனு பேசுகிறவர்களாகும் கிருவையை பெறுவார்கள் பதினான்கு ஜெபமாலையை பிரமாணிக்கமாய் சொல்லி யாவரும் மரியனை குகந்த மக்கள் ஏசுகிறிஸ்தருக்கு ஜெவமாலையில் பிரமாணிக்கும் இரட்சணியத்தின் முன் நியமனத்திற்கு விசேஷ அடையாளம் இத்தகைய நன்மைகளை அடைய எம் மனிதன் ஆசைப்படாமல் இருப்பான் ஜெவ மாலை செய்ய வேறு காரணங்களும் உள திருச்சபைக்கும் நாடுகளுக்கும் ஆபத்து சூழ்ந்திருக்கின்றது இந்நிலையில் ஜெவமாலை மாதாவின் பாதம் ஓடி ஜெபமாலை இப்பிரச்சனைகளுக்கு வழிகாண வேண்டும் என்று பதிமூன்றாம் சிங்கராயர் நிருபம் அனுப்பினார் இந்நாளிலோ துன்பங்கள் மலிந்து கிடக்கின்றன சமாதான புறாவை கிளி தெரிந்து செய்ய பல்வேறு தீய சக்திகள் அலைகின்றன கீழ் ஐரோப்பிய நாடுகளிலும் சீனா கொரியா முதலிய இடங்களிலும் ஆயிரக்கணக்கான கிறிஸ்தவர்கள் கொல்லப்பட்டார்கள் தங்கள் வலையில் சிக்க வாட்டி வதைக்க கம்யூனிச தலைவர்கள் சூழ்ச்சி செய்து அலைந்தார்கள் ஜவமாலை மாதாவின் அடைக்கலம் சேர்ந்து இந்த மாதம் முழுவதும் ஜபமாலை செய்து திருச்சபையையும் நாடுகளையும் நெருங்கியுள்ள தீமைகளை ஒழிப்போம் ஒரு தாயின் ஜபம் ஓ மரியே தாய்மார்களுக்கு மாதிரிகே எனக்கு உதவியாக வாரும் என் மக்களோடு நான் ஜபமாலை சொல்லுகிறேன் அதை செய்வதில் அவர்களுக்கோ நோக்கம் இல்லை உம்மோடும் கர்த்தரோடும் பேசும் பாக்கியத்தை அவர்களுக்கு ஊட்டிவிட எனக்கு உதவி செய்யும் நான் இறைவனுடைய கற்பனைக்கு கீழ்பிடுவதை கண்டால் என் மக்களும் கீழ்படிதல் உள்ளவர்கள் ஆவார்கள் உடையிலும் நடையிலும் எனக்குள்ள அடக்கத்தை கண்டு என் பெண் மக்களும் அடக்கத்தை கற்றுக்கொள்ளுவார்கள் நான் பிறர் குறையை பற்றி பேசாமல் இருப்பேனே ஆகில் மக்கள் பிறர் சிநேகத்தில் வளர்வார்கள் சிறு உடல் வாதனைகளிலும் சிறு துன்பங்களிலும் நான் கொஞ்சம் அமைதியா இருப்பேனே ஆகில் அவர்கள் தேவ சித்தத்துக்கு அமைந்து நடப்பார்கள் ஜெபமாலி மாதாவே நானும் என் குடும்பத்தாரும் இம்மாதம் முழுவதும் கோவிலிலோ குடும்பத்திலோ பக்தியாய் கவனமாய் ஜெபமாலி சொல்ல எங்களுக்கு உதவி செய்யும் ஆமேன் சரிதை தேவதாய் ஒரு முத்திப்பேறு பெற்ற ஆலந்தீர் ஓற்றுக்கு காட்சி கொடுத்து சொல்லுவார்கள் ஜிவமாலையினால் கல் பாவிகள் ஆண்களும் பெண்களும் தங்கள் பாவங்களுக்காக அழுது கண்ணீர் சிந்தி மனம் புண்ணிய பாதையில் நடந்தார்கள் குழந்தைகள் அதிசய தபங்களை செய்தார்கள் என் மேலும் என் பக்தி வளர்ந்து சம்மனசுக்கள் என்று சொல்லும்படி மக்கள் நடந்தனர் விசுவாசம் வளர்ந்தது பல கிறிஸ்தவர்கள் வேதத்திற்காக உயிரை இழக்க ஆசித்தனர் ஜிவமாலையின் வல்லமையினால் அக்கிரம போதனைகள் அழிந்தன விசுவாசிகள் தாராளமாய் தர்மம் தந்தனர் மருத்துவமனைகளும் ஆலயங்களும் எழுப்பப்பட்டன பரிசுத்தனம் தலை குருக்கள் யாவருக்கும் மாதிரிகாயினர் அரசர்கள் நீதி தவறவில்லை மக்கள் சமாதானமாய் வாழ்ந்தனர் தொழிலாளர்கள் ஜெபமாலை சொல்லாமல் வேலை தொடங்கவில்லை முழந்தாளில் நின்று என்னை போற்றாமல் உறங்க போகவில்லை எத்தனையோ அற்புதங்கள் நடந்தன கொள்ளை நோய்களையும் கொடிய யுத்தங்களையும் நிறுத்தினேன் எனது ஜெபமாலையினால் சோதனையை விட்டோட மக்களுக்கு துணிவு பிறந்தது கடந்த யுத்தத்தில் நாசிகள் ரோமை நகரில் பிரவேசித்து விட்டனர் திரு ரத்த சபையைச் சேர்ந்த கனடா தேசத்து கன்னியர்கள் சிலருக்கு பயம் அதிகம் இல்லாமல் இருக்குமா நாள் முழுவதும் இருபத்தி மணி நேரமாக இருவர் மாற்றி இருவர் ஜெபமாலை சொல்ல தீர்மானித்தனர் அதுபோல ஈராண்டளவாக தேவ நற்கருணைக்கு முன் இரு சகோதரிகள் ஜபமாலை சொல்லி வந்தனர் தாயின் சகாயம் வந்தது நாசிகள் மடத்தில் நுழைந்தனர் தொல்லை இல்லை பரிசுத்த பொருட்களுக்கு சேதமில்லை ஐக்கிய சேனை ரோமையில் பிரவேசித்தபோது ஆங்கிலேயரும் கனடா போர் வீரர்களும் அக்கன்னிகளுக்கு உணவும் விறகும் கொண்டு வந்தனர்